அவர்கள் அலேசல்லம் அவர்களிடம் வந்து எங்களில் ஒருத்தியின் துணியில் மாதவிடாய் ரத்தம் பட்டு விட்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த இடத்தை சுரண்ட வேண்டும் பின்னர் அதை தண்ணீரால் தேய்த்து கழுவ வேண்டும் பின்னர் அந்த துணியுடன் நீ தொழுது கொள்ளலாம் என நபிசல்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள்